வணக்கம் ஏப்ரல் மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கிறான் என்ற பாடலை பாடியவர் வல்லலார் இரண்டு ஏழு என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை என்ற பாடலை பாடியவர் பாரதியார் மூன்று செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நான்கு வயலினுக்கு நான்கு தந்திகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை மாறுவார்கள் இனியன்றைய கேள்விகள் ஒன்று கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்ற பாடலை எழுதியவர் யார் இரண்டு ராணுவத்தினருக்கான அஞ்சல் சேவை எப்போது தொடங்கப்பட்டது மூன்று சர்வதேச நீதிமன்றம் இயங்குள்ளது